الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يهدي فلن أجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله وصلى الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعه باحسان الى يوم الدين اما بعد فاصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَكَ رَأَيْتُمُ الْمَاءَ الَّذِي تَشْرَبُونَ فَأَنتُمْ أَنزَلْتُمُهُ مِنَ الْمُزْنِ أَمْ لَحْنُ الْمُنْزِلُونَ لَوْ نَشَاءُ جَعَلْنَاهُ أُجَاجًا فَلَوْ لَا تَشْكُرُونَ صلى الله عليه الصلاة والعظيم اللہ <سلام> علماء يفتح تح تح تح تح تح تح تح تح تح تح تح تح تح تح تح تح ت நமது தூதர் அஹ் அல்லாஹு அலேவசல்லும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹை ஏற்று வாழ்கின்ற அனைத்து மீது உண்டாகும் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நாளடியார்களே இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தப்புவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பாறு உலகளுக்கும் வக்கீல் செய்து கொள்கின்றேன் கணியமான மனிதர்களுக்காக வேண்டி மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் சில படைப்பினங்களை அல்லாஹ் படைத்து அந்த படைப்பினங்களை மனிதர்களுக்கு வசமாக உதவியாக அல்லா ஆக்கி வைத்திருக்கின்றார் மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார் மனிதர்களை படைப்பதற்கு அல்லாஹு மலைகளை படைத்து வைத்திருக்கின்றான் மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு ஆலா தண்ணீரை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான் நடிகார்களே அல்புராம் இந்த உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் பாவிக்கக்கூடிய மனிதர்கள் பயன்பெறக்கூடிய எண்ணத்துக்களை அல்லாஹுடைய பாக்கியங்களை பல இடங்களில் அல்லாஹு அல்பவானில் பேசிக் கொண்டிருக்கின்றார் இனிமான் அல்லாஹுடைய நனடியார்களை அப்படியான நாம் ஒவ்வொரு நாளும் பாவிக்கக்கூடிய ஒரு நாளைக்கு பல தடவைகள் எங்களுடைய கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரு அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய அல்லாஹு அருளாக மிகப்பெரிய உலகத்திலே மனிதன் அனுபவம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களிலே மிக உயர்ந்த ஒரு பாக்கியமாக பேசுகின்ற தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அருள் தண்ணீர் என்பது கண்ணியமான அல்லாஹுடையார்களே அது அல்லாஹுடைய ஒரு அற்புதமான படை அல்லாஹுடைய அருஷை தாங்கக்கூடியதுதான் இந்த தண்ணீர் அல்லாவுக்கான படைப்பதற்கு முன்னால் மனித இனத்தை படைப்பதற்கு முன்னால் நபிமான படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் படைத்திருக்கிறான் சொல்கிறான் என்னுடைய அருடைய அரு தண்ணீருக்கு மேலால் இருக்கிறது தண்ணீருக்கு மேலால் நிலந்து கொண்டிருக்கிறது அல்லாவுக்கு ஆனா ஒன்பது ஆயத்துக்களில் தண்ணீரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் நூற்றி அறுபது இடங்களில் தண்ணீர் என்ற வார்த்தை அல்லாஹ்வானில் பாதித்திருக்கிறார் என்ன யார்களே இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் நடாத்திக் கொண்டிருப்பது இந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அருளின் ால் நாங்கள் படைத்திருக்கிறோம் எல்லா உயிரினங்களும் படைக்கப்படுவதற்கு அடிப்படை தண்ணீர் என்று நம்ம சொல்கிறார் அது மனிதர்களாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் மரம் கடிகளாக இருக்கலாம் உயிரற்ற தானியங்களாக இருக்கலாம் இவ்வாறான அனைத்து படைத்தினங்களுடைய அடிப்படை தண்ணீர் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்னையான அவர் எழுதியார்களே உங்களை பரிசுத்தோய்களுக்கு நிவாரணமாக அமையக்கூடிய உங்களுடைய உடம்பில் அழுத்துகளை நீக்க உங்களுடைய ஆடைகளில் படக்கூடிய அழுத்துகளை நீக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் மகன் முபாரசா வரக்கத்தான தண்ணீரை உலகத்திலே நாங்கள் மலைகளின் மூலம் தேய வைத்து நதிகள் கடல்கள் மூலம் அவைகளை சேகரித்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்றா ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற ஆகாரம் மனிதர் உலகத்திலே உணவுகளை உட்படுகிறான் கானியங்களை சாப்பிடுகின்றான் பழங்களை சாப்பிடுகின்றான் காய்கறிகளை சாப்பிடுகின்றான் மாமிசத்தை சாப்பிடுகின்றான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த சாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா இருந்தால் தண்ணீர் அவசியமானது தண்ணீர் இல்லை என்றால் உலகம் அழிந்துவிடும் தண்ணீர் இல்லை என்றால் மனிதன் அழிந்து விடுவார் தண்ணீர் இல்லை என்றால் மிருகங்கள் அழிந்து தண்ணீர் இல்லை என்றால் கண்ணுக்கு விளங்காத எறும்புகள் கூட அழிந்துவிடும் என்பதை பேசுகிறேன் நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறோம் வாழுகின்ற வீடு என்று நான் ஓடுகின்ற வாகனம் என்று சம்பாதிக்கக்கூடிய காசு பணம் என்று நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அருந்துகின்ற தண்ணீர் நீங்கள் உபயோகிக்கின்ற தண்ணீர் நீங்கள் புளிக்கின்ற தண்ணீர் நீங்கள் சுத்தம் செய்கின்ற தண்ணீர் அல்லா புறானிலே பேசுகிறான் ஓகேப்பும் வான லோகத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழைக்கு அல்லாஹ் பொறானிலே எதிர்த்தென்று சொல்கிறான் மாமிசம் சாப்பிட வேண்டுமா ஒரு மிருகம் உிர் வாழ வேண்டும் ஒரு மிருகம் உயிர் வாழ வேண்டுமா புட்களும் மரங்களும் செடிகளும் அந்த மிருகத்திற்கு உணவாக அமைய வேண்டும் மரம் செடிகள் உலகத்திலே வளர வேண்டுமா தண்ணீர் வேண்டும் கல்யாணம் இசான உயிரா பகாமி அல்லா சொல்கிறான் மனிதன் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை பார்த்து அவன் சிந்திக்கக் கூடாதான் கையிலே புரிய எடுத்து நாங்கள் சாப்பிடுகிறோம் விதவிதமான உணவுகளை எல்லாம் நாங்கள் சாப்பிடுகின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் அதை நீங்கள் சாப்பிடுகின்ற போது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதை பார்த்து சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சாப்பாட்டை சொல்லி அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது அண்ணா கதபணன் மா நாம் உட்கொள்கின்ற உணவை அல்லாஹ் சொல்லி வைத்து சொல்வது தண்ணீரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் அண்ணா சபகுணல்மா அசப்பா வானலோகத்தில் இருந்து நாங்கள் எப்படி மலையை பொழிய வைத்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லை ஒரு பிடி ஒரு மணி அரிசியை சோற்றை சாப்பிடுவதாக இருந்தாலும் அவசியமாகும் ஒரு ஒரு பகுதி மரக்கரியை சாப்பிடுவதாக இருந்தாலும் தண்ணீர் அவசியமான சொல்கிறான் அண்ணா சபகுணல்மா அசப்பா வானலோகத்தில் இருந்து நாங்கள் மலையை பொழிய வைத்தோம் هذا هو ماذا يقول لها ثم شفق الأرض شفقا فهذا يتعلم أن تتعلم في المنزل تتعلم في المنزل فأمسنا فيه حبا وإلداء وقضبا وضيثون ونخلا وحدائث غلبا وفاكهة وعبا الله قلت الآن وعن مغسنا للمنزل عند منيس للمنزل عند المنزل للمنزل لأن تتعلم في المنزل பண வர்க்களையும் தானிய வர்க்கங்களையும் நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம் நாங்கள் வளர்க்குகின்றோம் உருவாக்குவதற்கு தருகின்றோம் தெரியுமா நீங்களும் அவைகளை சாப்பிட வேண்டும் நீங்களும் அவைகளை குசிக்க வேண்டும் உலகத்திலே உயிர் வாழ்கின்ற மிருகங்கள் அல்லாஹுடைய ஏனைய படைப்பிடங்களும் அவைகளை சாப்பிட வேண்டும் எனவே மனிதன் உலகத்திலே சாப்பிடுகின்ற சாப்பாட்டுக்கு அடிப்படையானதாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான் படைத்து வைத்திருக்கின்றான் அந்த தண்ணீரை அல்லாஹ் பறக்க சென்று பேசுகின்றான் அந்த தண்ணீரை அல்லாஹ் தன்னுடைய நம்ம சென்று அல்லாஹ் பேசுகின்றான் அதே நேரத்தில் தெரியமான அல்லாஹுடைய நேரடியார்களே அல்லாஹு கால அந்த தண்ணீரை தண்டனையாக அதாக சோதனையாக உலகத்தில் மனிதர்களை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாக அல்லாஹு பயன்படுத்துவதாகவும் சொல்லிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்திலே வாழ்ந்த மூன்று தாராறுகளை அல்லா புர் ஆணிலே பேசுகின்றார் கண்ணீரினால் உலகத்திற்கு ரஹமக்காக பொழிகின்ற மலை ரஹ்மஸாக வரக்காக மனிதர்கள் அருந்துகின்ற தண்ணீரை அல்லா அதாவது அல்லா காட்டியிருக்கின்றார் முதலாவது அழிக்கப்பட்ட சமூகம் இந்த உலகத்தில் முதலாவது அழிவு ஏற்பட்டது தண்ணீரின் மூலமாக உலகத்திற்கு முதலாவது ஏற்பட்ட அழிவு சோதனை தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறார் நபிசாவது அழகியம் அவர்களுக்கு குறைச்சிகள் அநியாயம் செய்கின்ற போது அல்ல வசனத்தை இறங்குகின்றான் நவியே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த உலகத்திலே ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த நூஹில் தலா கூடிய சமூகம் நூகி தலாத்தை பொய்ப்பிட்டார்கள் கொய்யல் என்று சொன்னார்கள் நூ அலைகளை அவர்கள் பைத்தியசாரன் என்று சொன்னார்கள் நூ அழகி சலாத்தை அந்த சமூகம் அச்சமூட்டினார்கள் பயம் காட்டினார்கள் அந்த நூ எங்களிடம் சேர்ந்து ஆசைதான் சமூகம் நூ அழகி சலாத்தை பொய்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் பைத்தியகாரம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை அச்சமூட்டக்கூடிய நேரத்தில் நூ அழகி சலாம் அல்லாஹிடம் சேர்ந்து ஆசைத்தார்கள் அன்னி மகனு நான் தோல்வி அடைந்து விட்டுகிறேன் எனது சமூகம் என்னை புதுப்பிச் செட்டார்கள் எனது சமூகம் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள் நீ உதவி செய்வாயா என்று அல்லா இடத்திலே உதவி தேடுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான் அப்பதான் நாங்கள் வாழக்கூடிய கதவுகளை திறந்து அந்த சமூகத்தை அளித்தோம் என்று தண்ணீரின் மூலமாக ஒரு சமூகத்தை வாழ வைப்பதற்கும் நாங்கள் சக்தி உள்ளவர்கள் தண்ணீரின் மூலமாக ஒரு சமூகத்தை அழிப்பதற்கும் நாங்கள் சக்தி உள்ளவர்கள் தூபான் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய பேர அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த குறுகிய தாரானையும் தவிர உலகத்தையும் அல்லாஹ் அழித்தார் அல்லாவுடைய மாளிகை காலத்துள்ளும் அறிந்ததே தண்ணீரின் மூலமாக அல்லா ஒரு சமூகத்தை அழிப்பதற்கும் போதுமானதாக இருக்கிறார் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நீர்வளத்தை பெற்ற சமூகம் நீர் வளம் நீர் வளத்திற்கு முன்னுதாரணமாக சொல்கின்ற சமூகம் அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வளங்களை அல்லாஹ் பெற்று அந்த ஊருக்கு போது அல்லா வர்ணிக்கின்றான் இரண்டு புறங்களிலும் அழகான தோட்டங்கள் திராட்சை தோட்டங்கள் அழகான ஒரு ஊர் மரங்களும் செடிகளும் பூக்களும் நிறைந்த ஊர் காய்கறிகளும் பழங்களும் நிறைந்த ஊர் நீர்வளத்தை நாங்கள் கொடுத்தோம் விவசாயம் செய்தார்கள் ஆனால் தண்ணீரை அருங்கி அந்த சமூகம் தண்ணீரின் மூலம் விவசாயம் செய்த அந்த சமூகம் தண்ணீரை பாவித்த சமூகம் அல்லாவுக்கும் நன்றி செலுத்த மறந்துவிட்டார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த மறந்துவிட்டார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லா எதிர்பார்க்கின்றான் அருள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சமூகம் அல்லாவுக்கு நன்றி கட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் பார்த்திங் செயலல் அருண் அருண் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ள மூலமாக அந்த சமூகத்தை நாங்கள் அழைப்போம் அவர்களுடைய விவசாய நிலங்களை அழைப்போம் அவர்களுடைய வரம் சடிகளை அழைத்தோம் அவர்களுடைய தோற்றங்களை அழிப்போம் என்று எந்த தண்ணீரை அல்லா ராணுவத்தின் சொன்னாலோ அதே தண்ணீருக்கு அந்த சமூகம் நன்றி செலுத்தாத போது நன்றி கற்றவர்களாக மாறிய போது அல்லாஹ் அந்த சமூகத்தை தண்ணீரின் மூலமாக அழைத்தார் ஒரு பகுதியை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாகும் தண்ணீரை வைத்து அல்லாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய பெறாகவும் தண்ணீரை அருந்திக்கொண்டு அல்லாவுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய அந்த பெறும் மூலம் அவன் பெருமை அளிக்கின்றான் குஹாரிகின் அன்பால் திரை தி இதோ இந்த நயல் நதி இந்த கடல்களும் இந்த நதிகளும் என்னுடைய காலக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது வைத்து நன்றி செலுத்த வேண்டிய பெருமை அழைத்துகின்றான் அல்லாஹுடையார்களே அதே தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் ராவுனை அழைத்து விடுகிறார் எந்த சமூகம் பனு இஸ்ராயர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் சொல்கின்ற அளவுக்கு நீரில் மூழ்களிக்கப்பட்டு சில ஆவுளை நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹல் குரானிலே எனவே காரணம் அல்லாவுடைய ரக்மக்காக நாங்கள் பார்க்க வேண்டும் அது அல்லாவுடைய அருள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகமே அழிந்துவிடும் உலகத்துடைய இயக்கத்தை உலகத்துடைய சகல முன்னேற்றங்களையும் தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றமாக இருக்கலாம் விவசாய ரீதியான முன்னேற்றங்களாக இருக்கலாம் ஏனைய வளங்களாக இருக்கலாம் எல்லா வளங்களுடைய அடிப்படையில் தண்ணீர் அதனால்தான் அல்லா உலகத்திலே மனித இனத்தையும் இனத்தையும் படைப்பதற்கு முன்னால் தண்ணீரை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் அப்புறம் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் அருந்தக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்த்து சிந்திக்க கூடாது தண்ணீரை பார்த்து நீங்கள் சிந்திக்க கூடாது மேகத்தில் இருந்து அந்த தண்ணீரை உலகத்துக்கு நாங்கள் கொளிய கேட்டோமா அல்லது நீங்கள் கொள்ளிய செய்கின்றீர்களா கண்ணி மாணவர்களே உலகத்தில் நவீன காலத்தில் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன உலகத்திலே பல அபிவிருத்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்குமே மேகத்திலே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை உலகத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஒரு ஆயுதத்தை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது அல்ல சொல்றான் அந்த மேகத்தில் இருந்து தண்ணீரை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோமா எப்படி அம்மா நன்றி தடுக்காத நீர்வளம் கொடுக்கப்பட்ட தண்ணீரை பார்த்த சபா வாக்கிகளை தண்ணீரின் மூலம் அல்ல அழித்தானோ தண்ணீரை வைத்து பெருமை அடுத்த கிராவனை தண்ணீரின் மூலம் அல்ல அழித்தானோ எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால் அந்த தண்ணீரை நாங்கள் உப்பை விடவும் சதப்பாக நாங்கள் ஆக்கி விடுவோம் ஏதோ உலகத்தில் ஒரு சில பேர்களாவதுலா என்று சொல்கிறார்கள் எல்லோரும் அருந்துவதற்கு பொருத்தமாக அலைவர் செல்லும் அவர்கள் விசேஷமாக தண்ணீர் அருந்துகின்ற போது ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிப்பதாக இருந்தால் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை குடிப்பதாக இருந்தால் மூன்று தடவைகள் விட்டு விட்டு அந்த தண்ணீரை அருகே நியாயகம் சொல்லமாக அழைவு செல்லம் அவர்கள் குளிப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு கதவனிலும் விஷ்ணு இல்லா குளிக்கும் போது ஒரு மிடரை குடித்து விட்டு என்று சொல்வார்கள் ஒரு கிலாஸ் தண்ணீரை குடித்துகின்ற அருமை நாயகம் சொல்லுவோம் அவர்கள் மூன்று தடவை சொல்லி குடித்து முடித்ததற்கு பின்னால் மூன்று தடவை அல் என்று சொல்வார்கள் அல்லா சொல்கிறார் என்று தண்ணீரை அருந்துகின்ற சொல்லவில்லை என்றார் குடிக்க முடியாத கடல் தண்ணீரை கடல் தண்ணீரை விடவும் கட்டப்பானதாக தண்ணீரை நாங்கள் மாற்றிவிடுவோம் என்று அல்லா சொல்கிறார் என்ன எந்த நேரத்திற்கும் அல்ல அப்படி சொல்லவில்லை வினயமான அல்லாப்படி அரடியார்களே ஒரு நாளைக்கு நான் கபிடாவை முன்னோக்குவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாவுக்கு விருப்பமாக தொழுகை என்று அமலை செய்வதற்கு முன்னால் குறைந்த ஒரு தடவை ஒரு நாளைக்கு நாங்கள் ஐந்து தடவை தண்ணீரிலே முடிக்கின்றோம் தண்ணீரை நாங்கள் பார்க்கின்றோம் அல்ல அப்படித்தான் வைத்திருக்கிறோம் நீங்கள் தொடர வேண்டு தண்ணீரின் கழுத வேண்டும் வேண்டும் உங்களில் மரணித்தவர்களை தண்ணீரினால் குறிப்பாட்ட வேண்டும் அருமை நாயகம் சொல்லுவோ தன்னம் அவர்கள் தான் அருந்துகின்ற தண்ணீரை மறித்திருக்கிறார்கள் அதனால் தான் மரணிக்கக்கூடிய சக்கராவுடைய நேரத்திலே சொன்னார்கள் மதினாவிலே ஏழு கிணறுகள் இருந்தன அந்த ஏழு கிணறுகளுடைய தண்ணீரையும் அரண்மை நாயகன் சகோதாவா அரைமுக செல்லம் அவர்கள் குடித்திருக்கிறார்கள் மரணிக்கின்ற போது சொன்னார்கள் நான் மரணித்தால் ஒவ்வொரு கிணற்றிலிருந்து ஒவ்வொரு வாரி தண்ணீரை ஏழு கிணறுகளுடைய தண்ணீரையும் சேர்த்து அந்த தண்ணீரினால் தான் இன்னைக்கு குளிப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அரண்மை நாயகன் சனோபாவா கண்ணவர்களே உலகத்தில் எங்களை வாழ வைப்பதும் உடம்பிலே கடைசியாக ஊத்தப்படுவதும் இந்த தண்ணீர் ஏற்கே சொன்னார்கள் அருமை நாயகம் தன்னோ அழைகுவம் நாதக வியாமத்துடைய நாளையில் சூரிய அந்த வெப்பத்தின் காரணத்தினால் உஷ்ணத்தில் மனிதர்கள் சிரமப்பட்டும் உலகத்திலும் தண்ணீரை அல்லாஹ் அருள் என்று பேசுகிறார் மரணத்திற்கு பின்னாலும் மனிதர்கள் தேடக்கூடியது காண்பதற்கு முன்னால் பார்ப்பதற்கு முன்னால் எல்லோரும் ஆசைப்படுவது அந்த நாளின் ஒரு குறைச்சிகள் இழிவுபடுத்துகிறார்கள் இந்த சொல்லக்கூடிய முக்மீன்களுக்கு மாத்திரம் முகர்வீன்களுக்கு மாத்திரம் உங்களுக்கும் அல்லாவுக்கும் நெருக்கமானவர்கள் மாத்திரம் அருகக்கூடிய ஒரு நீர் நாங்கள் தருவோம் இங்களை அல்லாஹிலேயே வர்ணிக்கின்ற போது அங்கும் அல்லா தண்ணீரை மரங்களுடைய நிழல்களுக்கு கீழாலும் வேகமாக ஓடக்கூடிய நதிகளுக்கு முன்னாலும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் நிரல் தரக்கூடிய மரங்களுக்கு வேகமாக ஓடக்கூடிய நதிகளுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று நதிகளை நீர் வீழ்ச்சிகளை ஆறுகளை நீர் ஊற்றுக்களை அல்லாஹ் இங்கே பேசுகின்றான் மகளுதல் முத்த கூடு அல்லா சொல்கிறான் தக்குவாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் என்று சொர்க்கத்தை அடையாளப்படுத்திருந்த முதலாவதாக அல்லா சொல்வது அந்த துவர்க்கத்திலே ஆறுகள் இருக்கும் நதிகள் இருக்கும் ஏன் தண்ணீர் அல்லாஹுடைய ஒரு அருள் அந்த அருளின் வெளிப்பானை நதிகளும் நீர் நதிகளும் ஆறுகளும் அந்த சுவர்க்கத்தை அழைவுபடுத்தும் என்று அல்லாஹுகளை சொல்கிறான் சுவர்க்குடைய நதிகளுடைய பெயர்களை அல்லாஹ்வாள்கிறான் தன் சபீதான் தன் தபீர் என்று ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும் நதிகளுடைய பெயர்களை அல்லா சொல்லி ஏன் தண்ணீர் என்பதை நேர்த்தரியா அனுபவிக்கக்கூடிய நியமத்தின் தண்ணீர் ஒரு உலகத்திலே உயிர் வாழக்கூடிய மனிதன் அனுபவிக்கக்கூடிய நியாயத்திலே பிரதானமானது தண்ணீர் என்பதை அல்லா உழந்தி காட்டுகின்றான் இனிமான வாகனார்களே நரகவாதிகளை அல்ல தந்திப்பதும் தண்ணீரின் மூலமாகத்தான் சொல்கிறார்ரகவாதிகள் அவர்களுக்கு அருந்தப்படக்கூடிய தண்ணீரை குடிப்பட்டது என்றால் நரகக்கூடிய அவர்கள் குடித்தார்கள் குடித்தார்கள் என்றால் அந்த மிருதுவானது நவுரமானது அது பசுமையானது அது இனிமையானது உலகத்துடைய தண்ணீர் துவக்கத்துடைய தண்ணீர் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணீருடைய உஷ்ணல் என்ன சொல்கிறார் அது அவர்களுடைய குடல்களை குண்டாமாக்கிவிடும் ி தண்டனையும் தண்ணீர்தான் என்று அல்லா தண்ணீரை கொண்டார் நரகவாதிகள் நரகத்திலே கட்டி கொண்டிருப்பார்கள் அழுது கொண்டிருப்பார்கள் கதறிக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தாகம் ஏற்படும் பசி ஏற்படும் ிகள் அழைத்து சொல்வார்கள் அந்த அபிது அலைனா விடல்மா எங்களுக்கு தண்ணீரை தாருங்கள் அவர்களே உலகத்திலே நாய்க்கும் தண்ணீரை கொடுக்கக்கூடிய ரவுல ஆளவி அல்லாஹே இல்லை என்று மறுக்கக்கூடிய காபிற்கும் தண்ணீரை கொடுக்கக்கூடிய அளவின் நாளை மருமையின் நரகத்திலே அந்த நரகவாசிகளுக்கு மதுரமான தண்ணீரை தாகம் இருக்கக்கூடிய தண்ணீரை அல்லாம் ஹராமாக்கி விடுவான் சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள் அல்லா உங்களுக்கு இந்த நரகத்தில் தண்ணீரை ஹராமாக்கி விட்டான் நினைவா நல்லா என்னடியார்கள் எனவே தண்ணீருக்கு நாங்கள் எப்படி நண்டு செலுத்துவது குடிக்கின்றோம் ஒரு நாளைக்குறைத்தடவைகள் நாங்கள் பார்க்க்க்க்க்கொண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் உடம்பை அருகிக் முகத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் உடம்புடைய வெளிரங்களை அழகுபடுத்துகின்றோம் ஆலைகளை குத்தம் செய்கின்றோம் எப்படி நண்டுபடுத்துவது கணிமானவர்களை குறைந்தபட்சம் அல் ஹம்பு இல்லா போது அல் இது பாவிணர்வோடு நாங்கள் அல்லாவுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய மாசுபடுத்தக்கூடிய காரியங்கள் தண்ணீரை பாலாக்கக்கூடிய விடயங்கள் தண்ணீரை நாசமாக்கூடிய விடயங்களை அர்பி நாயகம் சர் அல்லாஹா அலி வசன் அம்மா தடுத்திருக்கிறார்கள் தேங்கிணிக்கக்கூடிய அதாவது குளங்கள் போன்ற கிணறுகள் போன்ற பொது பொதுவாக மனமும் களமும் அல்லாவுடைய நேரம் பாலாற்றிவிடக் கூடாது தண்ணீர் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக அருமை நாயகம் அடையவக் கல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தண்ணீரில் அல்லது தண்ணீருக்கு பக்கத்தில் ஆறுகளில் குளங்களில் குழாய்களில் கிணறுகளில் ஆற்றத்திலே நீங்கள் மலந்தரம் கழிக்க வேண்டாம் அறுவருப்பை உண்டாக்கிவிடும் நாக்கமாக்கிவிடும் என்று அருமை நாயகம் சதவாகி எழும்புகின்ற போது காலையில் எழுந்தவுடன் அருமை நாயகம் சதவாள் அலைவர் சிலமாக சொன்னார்கள் நீங்கள் பல்லை துறப்புவதற்கு முன்னால் உங்களுடைய இரண்டு தரங்களையும் கழுகிவிட்டுத்தான் பாசனத்துக்குள்ளால் கோப்பைக்குள்ளால் நீங்கள் கையை போட வேண்டும் சொன்னார்கள் இரவே மனிதன் தூண்டுகின்ற போது ஆடைகளை கலட்டி விட்டு அவன் உறங்குகின்ற போது அவனுடைய கை எங்கெல்லாம் செல்லும் என்று யாருக்கும் தெரியாது அருவறுப்பான இடங்களை அசிங்கங்கள் வெளியாகக்கூடிய இடங்களை அவனுடைய கரங்களை அறியாமல் கழுகிவிட்டுும்பு கையுங்கள் என்று அருமை நாராயண சாலை சொன்னார்கள் ஒரு கோப்பை தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீர் பாதுகாக்கப்பட தண்ணீர்க்கூடிய பார்த்தநாயத்தி வாயை வைத்து தண்ணீர் குடிக்க வேண்டாம் ஏன் தெரியுமா தோல் துருத்தி உடைய அந்த வெளிப்பகுதியிலே உங்களுடைய எச்சில் பட்டுவிட்டால் தண்ணீர் பட்டுவிட்டால் அது மாசடைந்து அது நாட்டம் உள்ளதாக மாறிவிடும் அந்த தண்ணீர் பழுதாமிவிடும் தண்ணீர் வேண்டும் என்று சொன்னார்கள் அருமை நாயகன் இரவு நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய தண்ணீர் பாத்திரங்களை மூடி மூடி வையுங்கள் அடைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் மாசடைந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் நீங்கள் தண்ணீரை குடிப்புகின்ற போது கூட தண்ணீருக்குள்ளால் நீங்கள் மூச்சுவிடக்கூடாது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் அந்த தண்ணீர் மாசடைவதை மட்டும் அந்த தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டும் அனுபவிக்கூடிய கைப்பூடி தண்ணீரின் தண்ணீராக அருமை நாயகன் சொல்லமாக அரைவ செல்ல உதவு செஞ்சிருக்கிறார்கள் இரண்டரை லீட்டர் தண்ணீரினால் கலாச்சாரத்தையும் சொல்லித் தந்த அக்ரமுல் அக்ரமீன் அருமை நாயகம் சல் அல்லாஹு அலைகுவசல்லம் அவர்கள் இரண்டரை லிட்டர் தண்ணீரினால் குளித்து காட்டியிருக்கிறார்கள் சாஹிபுன் அபிவகார் சதி அல்லா அன்பு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமை நாயகத்தில் செய்யவில்லை அல்லாவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி உப செய்து கொண்டிருக்கிறார் அருமை நாயக் செய்யவானாதினாங்க ஒரு இபாதத்தியான சூழல்லாம் உது என்பது விவாதத்தினுடைய அடிப்படை உது செய்கின்ற போதும் மீன்பெறியம் செய்யக்கூடாதா மீன்பெறியம் இருக்கிறதா சொன்னார்கள் அண்மை நாயர் முதலாக சங்கம் நீங்கள் ஆற்று ஓரத்திலே வேகமாக அடித்து வருகின்ற தண்ணீரிலே நீங்கள் உதவு செய்வதாக இருந்தாலும் மீன்வெளியம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் அதனால் தப்பார்கள் ஒரு மனிதன் உதவு செய்கின்ற போது கூட மூன்று தடவைகள் தான் முகத்தை கையை காலை கழுக வேண்டும் நான்காவது தடவை கழுவுவதை மக்கள் பெருக்கப்பட்டதாக உடனாக்கள் பேசிருக்கிறார்கள் உதவு செய்கின்ற போது கூட மீன் விளையம் தவிர்க்கப்பட வேண்டும் மீன் விளையம் பெண்ணியமான அழிவை உண்டாக்கும் மீன் வளையம் அழிவை உண்டாக்கும் தண்ணீரை நாம் பாதிக்கின்ற போது நாம் செய்கின்ற அந்த மீன் வளையம் அல்லாவுடைய கோபத்திற்கு காரணமாக மாறி தண்ணீர் என்ற எண்ணத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் மாறிவிடலாம் நீங்கள் கட்டுப்படக்கூடாது சகோதரர்கள் சாப்பிடுங்கள் குடிங்கள் தண்ணீரை அறந்திருந்த போது கூட நீங்கள் தேவையான அளவில் எடுத்து அறந்த வேண்டும் அதிலும் மீன்வரயம் செய்யக்கூடாது சரவான குளிப்பை குளித்திருக்கிற போது கூட வீங்களையும் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டல்களை காட்டியிருக்கிறது இந்த உலகத்திலே மிக அதிகமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய அல்லாவுடைய மிகப்பெரிய இந்த தண்ணீராக இருக்கிறது இந்த தண்ணீருக்கு ஈடாக உலகத்திலே ஒன்றுமே கிடையாது அழகிய அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர் தன்னுடைய சபையிலே இமுகக்கூடிய அந்த நேரத்திலே அந்த சபையில் இருந்து இமும சூழாரி அருகவர்கள் அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள் ஹரிஃபா அவர்களே இந்த உலகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு ஒரு கிலாஸ் தண்ணி மாத்திரம் உலகத்தில் விற்கப்படுகிறது ஒரு போட்டல் தண்ணி விற்கப்படுகிறது இந்த தண்ணீரை நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குவீர்கள் தண்ணீர் என்பது அரபியர்கள் சொல்வார்கள் அதுலா மகூர் இருக்கும் போது அவருடைய பொருள் யாருமே உலக மாட்டார்கள் இருக்கும்போது மிகவும் பருமனை குறைந்தது தண்ணீர் டெங்கில தண்ணி இருக்குது கிணத்துல தண்ணி இருக்குது ஆற்றுல தண்ணி இருக்குது யாருமே பத்து பதினஞ்சு லீட்டர் தேவைப்படுது பள்ளி வாக்குறது வீணாக்குறாங்க உதவி செய்யும் போது தண்ணியை வீணாக்குறாங்க இருக்கும் போது அவருடைய யாரும் புரிந்து பட மாட்டார்கள் அகலாமற் இல்லாமல் போனால் வீட்டில் இருக்கக்கூடிய நகையாவது இருக்கு ஆசாவது கொடுத்து அதை வாங்கி குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இருக்கின்ற போது அதனுடைய பொறுமதி யாருக்கும் முடியாது இல்லாமல் போனால்தான் தண்ணீருடைய பொறுமதி எந்தோரும் முடிந்து கொள்வார்கள் பார்த்து தெய்வம் கேட்கிறார்கள் உலகத்திலே தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால் ஒரு கிலாஸ் தண்ணீரை விற்கப்பட்டால் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குவீர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஆட்சியில் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சி என்ற வளர்த்துடைய அறவாசை கொடுத்து ஒரு கிலாஸ் தண்ணீரையாவது நான் வாங்கி குடிப்பேன் என்று சொன்னார்கள் ஒரு ஆட்சியாளருடைய மிகப்பெரும் நிதியான கவனமாக தண்ணீரை குடித்து முடித்து விட்டீர்கள் தண்ணீர் வைத்துக்குள்ளால் சென்று விட்டது அது வெளியே வரவேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது சிறுநீருடைய தேவை ஏற்படுகிறது நீங்கள் சிறுநீர் கணிக்க செல்கின்ற போது அந்த சிறுநீர் வெளியே வரவில்லை என்றால் நீங்கள் அரும்பிய நீர் வெளியாகவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சொன்ன சொன்ன வெளியே வருவதும் பேர்கள் நூறுவா பொறுமதி உள்ள ஒரு போட்டல் தண்ணீரை குடித்தார்கள் அந்த தண்ணீர் வெளியே வராத காரணத்தினால் லட்சக்கணக்கான ரூபாக்களை வைத்தியசாலைகளுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன சொன்ன அல்லா எல்லா புகழும் எனக்கு அல்லாஹ் ஆட்சியை தரவில்லை இவருடைய ஆட்சியை விட நான் அருந்துகின்ற ஒரு கிலாஸ் தண்ணீர் வேணது இவருடைய ஆட்சியை விட நான் அருந்திகழ்ச்சி வெளியேற்றுகின்ற எனது சிறுநீர் மேலானது என்று சொன்னார்கள் அதை மாநிலமானார் எனவே தண்ணீரை நாங்கள் சாவிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நாட்டு தல்லா செய்த வளம் தண்ணீரை நாங்கள் எங்கள் சென்றாலும் தண்ணீர் இருக்கிறது பட்டாற்குறை நீர் வளத்தை கொடுத்துட்டால் நீர் வளத்தை அல்லாஹ் அழித்து அவர்களை அல்லாவை கோரித்தாரேன் நன்றி திருக்கவில்லை எனவே தண்ணீர் அந்துகின்ற போது அல் என்று சொல்வோம் அல்லாவுடைய நியமத்துக்களை எண்ணி பார்ப்போம் தண்ணீர் இல்லாமல் அதிகமான தண்ணீர்களை சேர்க்கு தண்ணீர்களை குடிக்கக்கூடிய மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு கிலாஸ் ஆகவே ஆரோக்கியமாக குடிப்பதற்கெல்லாம் இருக்கிறான் பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று நன்றி செலுத்துவோம் மீன் விலையத்தை நாங்கள் தவிர்ப்போம் பாலாற்றுகின்ற அசிங்கமான அருவறுப்பான விடயங்களை நாங்கள் தண்ணீரை பாதிக்கின்ற போதோ அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய சூழலிலே வாழ்கின்ற போதோ அவ்வாறான தண்ணீரை மாற்றுப்படுத்தக்கூடிய காரியங்களை மட்டும் நாங்கள் தவிர்த்து நடப்போம் அல்லாவு சாதா தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அவருடைய இந்த அருளை இந்த ரமத்தை இந்த வரக்கட்டால் நீரைி அதன் மூலமாக அல்லாவுடைய கூட்டத்தில் முறையாக